நபி சலுல்லம் அவர்கள் எங்களுக்கு சுபு தொழுவித்தார்கள் அன்றிரவு மழை பெய்திருந்தது தொழுது முடித்து மக்களை நோக்கி உங்கள் இறைவன் என்ன கூறுகிறான் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள் அல்லாஹவும் அவனது தூதருமே இதை பற்றி நன்கறிந்தவர்கள் என்று நாங்கள் கூறினோம் என்னை விசுவாசிக்கக்கூடியவர்களும் என்னை நிராகரிக்கக்கூடியவர்களுமான என் அடியார்கள் இரண்டு பிரிவுகளாக ஆனார்கள் அல்லாஹுவின் கருணையினாலும் அவனது அருட்கொடையினாலும் நமக்கு மழை பொழிந்தது என கூறுபவர்கள் என்னை நம்பி நட்சத்திரங்களை மறுத்தவர்கள் ஆவார் இந்த நட்சத்திரத்தினால் எங்களுக்கு மழை பொழிந்தது என கூறுபவர்கள் என்னை நிராகரித்து நட்சத்திரங்களை விசுவாசித்தவர்களாவர் என்று இறைவன் கூறினான் என நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்